அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உள்ளந்தோறும் வள்ளுவத்தை பேரன்போடு செய்மெடுத்து பேர் பேரன்பர்களே நாம் கல்லாமை அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கிறோம் அறிவு நலம் என்கிற தலைப்பிலே நாம் பல அதிகாரங்களை படித்திருக்கிறோம் அறிவுடைமை பேதைமை புல்லறிவாண்மை கல்வி கல்லாமை என்று ஐம்பது குரட்பாக்களுடைய பொருளை அறிந்திருக்கிறோம் நாம் இப்பொழுது கேள்வி என்கின்ற அதிகாரத்திற்குள் நுழைந்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் திருக்குறளிலே நாற்பத்தி அதிகாரமாக இருக்கிறது பொருட்பாலிலே இது நாலாவது அதிகாரமாக இருக்கிறது கேள்வி என்பதற்கு பொருள் கேட்பது தான் காது கொடுத்து பெரியோர்கள் சொல்லக்கூடிய அறிவு நூல்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற குறிக்கோள்களை பற்றிய அறிவை தெளிவாக தரக்கூடிய அறிவு நூல்களிலிருந்து அறிந்தவற்றை பெரியோர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து அனுபவபூர்வமாக அதை சொல்லும் பொழுது அதை நாம் செவிமடுக்கும் பொழுது கேட்கும் பொழுது நமக்கும் அது சிறந்த பயனை தருகிறது வாழ்க்கையின் குறிக்கோளை நான்காக பெரியோர்கள் பிரித்திருக்கிறார்கள் அறம் பொருள் இன்பம் வீடு பல முறை இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டி ஒன்று அறம் தர்மம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லப்படும் இரண்டாவது பொருள் வெல்த் அது பல அம்சங்களை அடக்கியது இதை பற்றி நான் பிறகு விரிவாக சொல்லப் போகிறேன் மூன்றாவது சென்ஸ் ப்ளஷர்ஸ் புலனின்ப அனுபவங்கள் நாலாவது நிலையான பேரின்பம் இந்த நான்கையும் அடைவதற்கான வழிமுறைகளை நம்முடைய நூல்கள் உபதேசித்திருக்கின்றன அதைத்தான் வள்ளுவர் இங்கே சொல்லிக் கொடுத்து அரத்துபால் பொருட்பால் இன்பத்து பால் காமத்துப்பால் அறத்துப்பால்லேயே வீட்டுப்பால் அடங்கியிருக்கிறது துறவரத்தை சொன்னத்தினால அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறது தான் வாழ்க்கையின் குறிக்கோள் என்றும் அந்த குறிக்கோளான அறம்பொருள் இன்பம் வீட்டை அடைவதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிற விஷயத்தைத்தான் திருக்குறளும் உபதேசித்து கொண்டிருக்கிறது அந்த நூல்களையெல்லாம் நாம் நன்கு கற்றவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாகிறது யாரும் தனியாக கற்க முடியாது நாம் கற்க வேண்டுமென்றால் ஒரு தகுந்த நன்றாக கற்றிருக்கிற ஆசிரியரிடம் சென்று கற்க வேண்டும் இந்த காலத்து கல்வியிலே ஆசிரியர் அதை கடைபிடிக்கிறாரா என்று பார்க்க முடியாது ஆனால் அந்த காலத்து கல்வி முறையிலே ஆசிரியர் கற்றுக் கொடுப்பதை கடைப்பிடிப்பார் நிறைய மெட்டீரியலிசத்தில் அந்த கேள்வி வராது அதாவது பொருளியலில் அந்த கேள்வி கேட்க முடியாது அருளியல் அறையியலில் தான் அந்த கேள்வியை கேட்க முடியும் ஆகவே அவர் தன்னுடைய அனுபவத்தோடு சொல்லுவார் நம்ம நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பலரிடமிருந்து கேட்க வேண்டும் பல கேட்க வேண்டும் முதலில் ஒரு ஆசிரியரிடமிருந்து நாம் கற்க வேண்டும் பிறகு பல அறிஞர்களிடமிருந்து பல முறை கேட்டால்தான் தெளிவு பெறும் அறிவு வாழ்நாள் முழுவதும் நாம் தனியாக கற்பதை போல அறிஞர்களிடமிருந்தும் இடையிடையே உரையாடி கேட்டு நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் இதை நம்முடைய அனுபவத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் நாம் இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த உண்மை நமக்கு தெளிவாக விளங்கும் ஒவ்வொரு ஆசிரியரும் கண்டிப்பாக அவருடைய ஆசிரியருக்கு மாணவர்தான் இதில் ஏகப்பட்ட நமக்கு உண்டாகின்றன இதுதான் நம்முடைய பாரத கல்வி திட்டம் ஒருவன் இப்படி முறையாக கற்பானையானால் ஒருவனுடைய அறிவானது நுண்மையாக வளரும் ஆழமாக வளரும் பறந்து விரிந்து வளரும் உறுதியாகும் இடைவிடாது கேட்பவன் காலப்போக்கில் சிறந்த அறிஞனாக மாறுகிறான் கேட்பதற்கு முன்பு அறியாமையிலும் கல்லாமையிலும் இருந்த ஒருவன் கேட்டு கேட்டு தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்கிறான் சிறந்த அறிவுடையவனாக மாறுகிறான் இந்த முகவரையோடு நாம் இப்பொழுது கேள்வி அதிகாரத்தினுடைய முதல் குரலை படிப்போம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்திலேயே சிறந்த செல்வம் செவிச்செல்வம் அதாவது பெரியோர்களிடமிருந்து சாஸ்திரங்களை நூல்களை எல்லாம் முறையாக கற்பது அந்த செல்வம் செல்வத்துக்கெல்லாம் தலை சிறந்த செல்வமாகும் இந்த செல்வம் ஒன்று தான் பிறகும் உயிரோடு உள்ளத்திலே சுமந்து கொண்டு செல்லப்படுவது நூல்களின் பொருள்களை முறையாக பெரியோர்களிடமிருந்து கேட்பதற்காகவே இறைவன் நமக்கு காதுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான் இரண்டு காதுகளாலும் நன்கு கேட்க வேண்டும் ஒரு வாயால் தான் பேச முடியும் எப்படி தலையானது உடம்பிலே சிறந்த உறுப்போ அப்படி இந்த செவி என்பது மனித வாழ்க்கையிலே மிகச்சிறந்த உறுப்பாக கருதப்படுகிறது இது அக உறுப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற செல்வங்களெல்லாம் வெளியிலே இருக்கக்கூடிய புறச்செல்வங்கள் நிலையற்ற செல்வங்கள் அது துன்பத்திற்கும் காரணமாக கூடும் உண்மையிலேயே புறத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களால் வரக்கூடிய இன்பங்கள் துன்பமாகவும் மாறுகின்றன அவைகள் பார்ப்பதற்கு இன்பம் தருவது போன்று தோன்றுகின்றன அது கடைசியில் துன்பத்தைத்தான் தருகின்றன என்பது அனைவருடைய அனுபவம் எனவே அறிவாகிய செல்வந்தான் ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு கொடுக்கக்கூடியதாகவும் நம்முடைய துன்பங்களை நீக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த அறிவு செல்வமானது தொடர்ந்து வருகின்ற பிறவி துன்பத்தை அதாவது பிறவி சுழற்சியை பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு உதவி புரிகிறது எனவே ஒருவன் கண்டிப்பாக ஆர்வத்துடன் பெரியோர்களிடமிருந்து நூல்களினுடைய பொருளை அறிந்து அறிவு செல்வத்தை பெருக்குவதற்காக செவிகளாகிய கருவிகளை பயன்படுத்தி அதன் மூலம் அறிவு செல்வத்தை அகத்தினுள்ளே என்றென்றும் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் உயிருக்கு உண்மையான பாதுகாப்பை தருவது அறிவேயாகும் நாம் ஐந்து வகையான அறிவுகளை பெறுகிறோம் கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு தோல் இந்த ஐந்து கருவிகளிலிருந்தும் பெறக்கூடிய அறிவு இருக்கிறது ஆனால் மற்ற எல்லாவற்றிலிருந்தும் பெறக்கூடிய அறிவை காட்டிலும் காதுகள் வாயிலாக பெறக்கூடிய அறிவு செல்வந்தான் உயர்ந்தது என்கிறார் பரிதியார் என்கின்ற ஒரு திருக்குறள் உரையாசிரியர் இந்த அறிவு செல்வமானது தொடர்ந்து பிறவிதோறும் நமக்கு உதவி புரியும் என்கிறார் காளிங்கர் என்கின்ற மற்றொரு உரையாசிரியர் பணத்தையும் சொத்துக்களையும் சம்பாதிக்க வேண்டுமானால் ஒருவன் உலகியல் கல்வியை கற்க வேண்டும் செல்வத்தை சேமிப்பதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் மிகுந்த சிரமத்திற்கும் ஆளாக வேண்டும் ஆனால் இந்த அறிவு செல்வத்தை எளிதாகவும் பெற ளிதாகவும் இதை பாதுகாக்கவும் முடியும் என்பது பொருள் செல்வத்துக்கும் அறிவு செல்வத்துக்கும் உள்ள வேறுபாடு என்கிறார் தண்டபாணி தேசிகர் என்கின்ற மற்றொரு உரையாசிரியர் கண்களாலும் காதுகளாலும் நாம் கற்கிறோம் என்கிறார் மற்றொரு உரையாசிரியர் அதாவது கண்கள் கொண்டு புத்தகத்தின் வாயிலாக அறிவை பெறுகிறோம் காதுகளை கொண்டு பெரியோர்களுடைய விளக்கங்களின் வாயிலாக அறிவை பெறுகிறோம் இந்த காதுகள் வாயிலாக பெறுவது மிகச்சிறந்தது கற்றலின் கேற்றல் என்கிறார்கள் பெரியோர்கள் கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் கேட்பது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் எனவேதான் கற்காவிட்டாலும் நீயாக நூல்களை கற்காவிட்டாலும் பரவாயில்லை பெரியோர்களிடமிருந்து கேட்டுக்கொண்டே இரு நீ அறிவிலே சிறந்தவனாகி விடுவாய் என்பதற்காகவே இது கல்லாமை அதிகாரத்திற்கு பிறகு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம் என்கிறது சம்ஸ்கிருத ஸ்லோகம் காதுக்கு அழகு காதுக்குச் சிறந்த அணிகலன் உயர்ந்த அறிவு நூல்களை இடைவிடாது கேட்பதாகும் ஒருவன் அறிவு நூல்களை கேட்பதன் வாயிலாக அறத்தை அறிகிறான் தீமைகளை தவிர்க்கிறான் உயர்ந்த மெய்யான மெய்ப்பொருளை மெய்யுணர்வை பெறுகிறான் துயரங்களிலிருந்தே விடுபடுகிறான் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் என்று திருவள்ளுவர் துறவறையலின் தொடக்கத்திலே சொல்லுகிறார் அதை இடையே நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆகவே அங்கு பண்பு அருள் என்பது இரக்கம் ஆகவே அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் விழிச்செல்வம் கல்வி செல்வத்துள் செல்வம் இப்படியெல்லாம் செல்வமாக போற்றி இருப்பதை நாம் உணர வேண்டும் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்